ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொன்றாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதில் முதல்ல யஜ்னோபவீதம் அப்படிங்கிறத முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த யஜோபவீதம் அப்படின்னா பூனல்னு சொல்கிறோம் இது கட்டாயம் நாம் ஒவ்வொருத்தரும் போட்டுக்கணும் நம் உடம்பில் நம்முடைய தேகத்தில் மூணு இருக்கணும் இந்த மூணு இருந்தால்தான் அதற்கு தேகம்னு பேர் இந்த மூணில் ஒன்று இல்லாட்டால் கூட அதற்கு தேகம்னு பேர் இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது முதல்ல பிராணன் ரெண்டாவது காயத்ரி மந்திரம் மூணாவது யக்னோபவீதம்னு சொல்லக்கூடியதான பூனல் இது மூணும் எப்பொழுதும் உடம்பில் இருக்கணும் பிராணன் இருக்குது ஒரு க்ஷணம் பிராணம் இல்லைன்னு என்ன ஆகும் அப்படின்னா அதற்கு சவம்னு பேர் அதே தான் ஒரு க்ஷண்கூட விடாமல் நம்முடைய பிராணம் நம்ம தேகத்தில் இருக்குது அதே தான் காயத்ரி மந்திரமும் இருக்கணும் யக்னோபவீதமும் இருக்கணும் மந்திரபூதம் ஸ்திதம் காயே यस्य எஸ் யஜோபவீதகம் நோத்தரேத் தூ தத்திராஜா யதீட்சேஸ்ரேஜ ஆத்மனா யார் ஒருவன் இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப நன்னாக இருக்கணும் நன்றாக இருக்கணும் செழுமையாக இருக்கணும் சுகம்னு என்ன உண்டோ அத்தனை சௌக்கியத்தையும் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறானோ அவனுக்கு இந்த யஜ்னோபவீதம்ங்கிறது உடம்பில் இருக்கணும் தகப்பனார் மந்திரம் சொல்லி முத முதல்ல போட்டு விடுறார் இந்த பூனலை நோத்தரேத்து தத்தப்பிராஜ்னா அதற்கப்புறம் தேகத்திலிருந்து அது எடுக்கவே கூடாது காயஸ்தமேவ தற்கம் உத்பியம் ந கதாச்சனா சகது உத்தரணாத் தச பிராய்ச்சித்தீயத்தே த்விஜா அப்படின்னு காயம்னா சரீரம் தேகம் அந்த தேகத்தில் எப்பொழுதும் இருக்கணும் யக்னோபவிகிதம் அதை உடம்புலேருந்து எடுக்கவே கூடாது ஒரு தடவை அப்படி எடுத்துட்டால் கூட பிராயச்சித்தியத்தே த்விஜகா பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும் அதை எடுத்ததுக்காக அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா சுவாசம் மாதிரி உயிர் மாதிரி உயிர் போயிடுத்து அப்படின்னா அப்புறம் அந்த தேகம் இருந்து என்ன இல்லாட்ட என்ன அது மாதிரி தான் யக்னோபவீதம்ங்கிறது கட்டாயம் இருக்கணும் அந்த யஜ்பவீதம்ங்கிறது எப்படி தயார் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது ஏதோ நூலை வாங்கி அதை நூ மூணாக சுற்றி ஒரு முடித்து போட்டு அதை போட்டுக்கிறதுங்கிறதுக்கு யஜ்னோபவீதம்னு பேர் இல்லை அதை தயார் பண்ணுறதுலேன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு வழி காட்டுறது கார்ப்பாசம் உபவீதம் சாது விப்ரஸ்யோர்துவிரம் திரிவிர்த்து ஷானசூத்திரமயம் ராஜ்யா வைசிய சாபிக சூத்திரகம் அதாவது சுத்தமான பஞ்சு பஞ்சில் பஞ்சை சுத்தம் பண்ணி அந்த பஞ்சிலிருந்து எடுத்த நூல் அந்த நூலில் தயார் பண்ணின யஜ்யாபவீதம்னு சொல்லக்கூடியதான பூனலை ஒவ்வொரு பிராமணனும் போட்டுக்கணும் ரொம்ப மிருதுவாக மெல்லீசாக உள்ள நார் அந்த நாரில் நாரை சுற்றி முறுக்கேற்றி அதிலேருந்து தயார் பண்ணின நூலில் பூனல் தயார் பண்ணி க்ஷத்திரியர்கள் போட்டுக்கணும் ரோமாக்களை சுத்தம் பண்ணி அந்த ரோமாக்கல்லேருந்து நூல் எடுத்து அந்த நூலில் தயார் பண்ணின பூனலை வைசியர்கள் போட்டுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பூனலுங்கிறது எல்லோருக்கும் உண்டு பூனல் இல்லாமல் ஒருவருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படி அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா யக்ஞோபவீதம் குர்வீத சூத்ரந்து நவதந்துக்கம் திரிபுரூர்தவிரதம் காரியம் தந்துத்ரயம் அதோவிரதம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது முதல்ல பஞ்சை எடுத்து நன்னாக காய வச்சு அந்த பஞ்சை நன்னா சுத்தம் பண்ணிக்கணும் திருச்சா மிருதுவாக நூல் வர்றது மாதிரி சுத்தம் பண்ணிட்டு அதிலிருந்து நூல் எடுத்துக்கணும் அந்த நூலை மூன்றாக மடிக்கணும் முதல்ல மூன்றாக மடிக்கிற பொழுது வலதுகை மேலே போகிறது மாதிரி முறுக்கேற்றி சுத்தணும் அந்த மூணு நூல் சேர்ந்ததை திரும்பவும் முறுக்கேற்றி மூணாக மடிக்கணும் அப்போது வலதுகை கீழ் நோக்கி வர்றது மாதிரி சுத்தணும் திரும்பவும் அதை இன்னொரு தடவை மூன்றாக மடித்து முறுக்கணும் இதுதான் விக்னோபவீதம்னு பேர் அதை பிரித்து நாம் பார்த்தோமானால் அதில் ஒன்பது நூல் இருக்கணும் மூன்று தடவை மூணாக மடித்து முறுக்கினால் மும்மூணு ஒம்போது ஒம்பது நூல் அதில் வந்துடும் அதுக்கு தான் நவதந்துக்கம்னு பேர் அது அதில் நிறைய தேவதைகள் வாசம் பண்ணுறா அந்த யக்ஞோபவீதத்தை இப்படி தயார் பண்ணின யக்ஞோப வீதத்தில் வாசம் பண்ணுறா அதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரே நூலாக இருக்கணும் அது அந்த பஞ்சிலிருந்து எடுத்த நூல் அதை மூணாக மடித்து திரும்பவும் அதை மூணாக மடித்து திரும்பவும் அதை மூணாக மடிக்கிறோம் பிரிச்சா ஒரே நூலாக வரணும் நடுவில் கட்டாகப்படாது கட்டாக இருக்கக்கூடாது தொடர்பு இருக்கணும் அந்த ஒன்பது நூலுக்கும் தொடர்பு இருக்கணும் அப்படி முறுக்கணும் நுனி ரெண்டு தான் இருக்கணும் அதுக்கு தான் யக்ஞோபவீதம்னு பேர் அப்படி மந்திரங்கள்லாம் சொல்லி தயார் பண்ணணும் தயார் மந்திரங்கள் மந்திரங்கள்லாம் சொல்ல அப்படி முதல்ல பஞ்சிலேருந்து நூலை எடுத்து அதை சுத்தமான நூலாக தயார் பண்ணி வச்சுக்கணும் சுத்தமான நூலாக தயார் பண்ணி வச்சுக்கிறதுல வச்சுக்கிறதுல அந்த நூலில் தேவதைகள் வாசம் பண்ணுறா திரும்பவும் அதை மூணாக மடித்து முறுக்கேற்றுறோம் அந்த முறுக்கேற்றுறதில் சில தேவதைகள் அதில் வாசம் பண்ணுறா அப்புறம் ஜலத்தில் நினச்சி நினச்சி தட்டி தட்டி தயார் பண்ணுவார் அப்படி ஜலத்தில் நினச்சி தட்ட தட்ட பித்திருக்கள் சந்தோஷப்படுறான்னு அப்படி பேருக்கு நாம் பாகம் கொடுக்குறோம் அந்த பூனல் தயார் பண்ணுறதிலேயே அப்படி தயார் பண்ணி வச்ச அந்த ஒன்பது நூல் சேர்ந்த பூனலில் நிறைய தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஓம் கார பிரதமஸ்தந்துர் த்விதீயோ அக்னிஸ்ததைவச்ச திருத்தீயா சதுர்த்த சோமதேவதா பஞ்சம பிதைவத்த ஷஷ்டச்சைவ பிரஜாபதி சப்தமோ விஷ்ணுதைவத்தியோ தர்மாஷ்டமேவ நவம சர்வெய்வத்தியேத்தே நவதந்தவா அந்த ஒன்பது நூல்லையும் ஒன்னாவதாக உள்ள நூலில் ஓம் காரமானமானது வாசம் பண்ணுறது ரெண்டாவது உள்ள நூலில் அக்னி வாசம் வன்றார் மூன்றாவதாக உள்ள நூலில் பகங்கர தேவத்தை வாசம் வன்றார் நான்காவது நூலில் சோமன் வாசம் பண்ணுறார் அஞ்சாவது நூலில் பிதர்கள் வாசம் பண்றார் ஆறாவது நூலில் பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடியதான பிரம்மா வாசம் பண்ணுறார் ஏழாவது நூலில் விஷ்ணு வாசம் பண்ணுறார் எட்டாவது நூலில் தர்ம வாசம் பண்ணுறார் ஒன்பதாவது நூலில் பாக்கி உள்ள தேவதைகள் வாசம் பண்ணுறா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அத்தனை தேவதைகள் வாசம் உண்ணக்கூடியதான பூனலை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை உபயோகப்படுத்தணும் அந்த பூனலில் பின் போட்டுக்கிறது அல்லது இந்த காசுகள்லாம் தொங்க அப்படி தொங்க விட்டுக்கிறதுன்னு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் என்ன ஆறுது அப்படின்னா நம்முடைய கழுத்தில் ஒரு ரெண்டு கிலோ கருங்கல்ல கட்டி தொங்க விட்டால் எப்படி ஆகும் பாரம் அது அனாவசியமான ஒரு வெயிட் தானே அதே போல் தான் பூனலில் காசு தொங்க விட்டுக்கிறது அல்லது பின் போட்டுக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது பூனல்னு சுத்தமாக இருக்கணும் என்ன அதில் தேவதைகள் வாசம் பண்ணுறா வெறும்னா நூல்னு நினச்சி நாம் போட்டுக்கப்படாததை அதில் தேவதைகள் வாசம் பண்ணுறாங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும் அந்த பூனலும் எந்த அளவில் இருக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது நாபேரூர்தம் அநாயுஷ்யம் அதோ நாபேஸ்தபய தஸ்மான் நாபிசமம் குறியாது உபவீதம் விச்சணா நன்றாக படித்தவன் வேதத்தில் நம்பிக்கை உள்ளவன் தர்மங்களை பண்ணுறவன் எப்படி பூனல் போட்டுக்கணும் அப்படின்னா அந்த பூனலை போட்டுண்டால் அப்படி நாபிக்கு சமமாக இருக்கணும் தொப்புளுக்கு சமமாக இருக்கணும் அந்த இக்னோபவீதமான பூனல் தொப்புளுக்கு மேல் இருந்ததுன்னா அது அனாயுஷம் அல்பாயுஷாக போயிடுவான் தொப்புளுக்கு கீழே போச்சுன்னா தபஸ் எல்லாம் போயிடும் தபக்சயா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த தபஸும் போயிடும் ஆகையினாலே நாபிக்கு சமமாகத்தான் அதை அது எப்படி போட்டுக்கணும் தகப்பனார் எப்படி அதை போட்டு விட்றார் அப்படின்னா மந்திரம் சதைவ முச்சாரியா பிரம்மசூத்திரம் களேக்ஷிபேத் மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் முடியிற தருவாயில் கழுத்தில் முதல்ல மாட்டி விட்டு பிறகு வலது கையை மேலே தூக்கி போட்டுக்கிறது தக்ஷினம் பாகுமுத்ருத்திய சிரசைவ சஹத்விஜா அப்படி கழுத்தில் மாட்டின்னு வலது கையை மேலே தூக்கினால் அதை புனல் வலது பக்கமாக வரும் அப்படி போட்டுக்கணும் இந்த யக்ஞோபவேதத்தை இது விஷயமாக மேற்கொண்டு உள்ள விஷயங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்